திருவன்பாலை வைத்தார் குரான காரண பங்கையும் ஐந்தில் கடவுள்தம் பதம் கடந்து காரண பங்கையும் ஐந்தின் கடவுளர் தம் பதம் கடந்து புரணமை பரஞ்சோதி ஜோதி போலின் விலங்கு நாதாந்த ஆரணை சிவத்தடைந்த சித்தத்தார் சிவத்தடைந்த சித்தார் தனிமதுள் ஆரண தாரண கூத்தரு அடித்தொண்டின் வழி அடைந்த அடித்தொண்டின் வழி அடைந்த சித்தத்தை திவன்பாலை வைத்தார் கொஞ்சம் இப்ப இந்த சித்தத்தை என்ன அர்த்தம் மனத்தை பெருமாவில திருவடியிலே வைக்கணும் எதிலிருந்து மனம் இந்த பரமனையே பாடுவார் என்பது மொழி மனம் மொழி இனி பக்தராய் பணிவார் என்பது மெய் உடம்பு அப்ப மனம் மொழி இந்த மூன்றும் அவனுக்கு ஆகணும் பாட்டு பக்தராய் பணிவார் மெய்யை முன்னே சொல்லி பரமனையை பாடுவார் வாயினையினுடைய பணியை இரண்டாவதா சொல்லி இனி மனத்தின் பணியை மூன்றாவத சொன்னார் எனவே அந்த மூன்று கரணங்களும் பெருமானையே நாடனும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் சிந்தனை நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி பந்தனையும் அம்மலக்கே ஆக்கி வாக்குவும் மணி வார்த்தைக்கே ஆக்கி ஐம்புலன்கள் ஆற தந்தனை செப்ப நாம அருமை அருமை இதெல்லாம் நினைவு கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது அதான் காரண பங்கயமைந்தின் கரவுலர்தம் பதம் கடந்து சரிங்களா பெருமான அப்படியே ஒடிக்கி ஒடிக்கி ஒடிக்கி ஒடுக்கி இங்கே நெற்றிய புறநொடையில் வைத்து அதன் மேலும் இங்கே வைத்து இதன் மேல துவாச அந்த பெருளின்னு சொல்கிறமே அந்த நிலை நிறுத்தம் சரிங்களா இப்படி மனதில் வைத்து நிறுத்தி மேலே சென்று பதம் கடந்த பூரணமை பரஞ்சோதி பொலிந்திலங்கும் அங்குதான் அந்த மேல இருக்கிற துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவி முக்கச் சுடர்க்கு விருந்திடமும் முளையாய் முத்தம் தருகவி குரல் சுவாமிய பெருமாட்டி எங்க இருக்கிறாரா துவாதசாந்த பெருவழியில் துரிய கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முடுமுதலீ எல்லாரும் மீனாட்சியை பார்த்திருக்கிறோம் இந்த வரி படிக்கும் போதாவது அப்படியே நினைவுங்க உச்சிகாலம் பெருமாற்று அழாப்பா அதுவும் வெள்ளிக்கிழமை எல்லாம் மாலையில கூட்டம் உடனே அதிகம் மதுரை மதுரை அம்மா அங்கதான் வெள்ளிக்கிழமைதான் சவீசாந்தம் நான்காவது வெள்ளிக்கிழமை தோறும் அங்க ஆமா ஏங்க திருவள்ளூர் தான் கோயில் பெருவழியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தளத்தை முளைத்த முருமன் என்று சொன்னாரே ரொம்ப அருமையாக சொல்லும் போது அந்த காரண பங்கை அமைந்தின் பதம் கடந்து பூரணமை பரஞ்சோதி பொலிந்திலங்கும் நாதாந்த தாரணையால் சிவத்தடைந்த சித்தத்தார் இந்த மாதிரி யோக நிலையை விரித்து பேசிய ஒரு திருமுறை திருமூலர் திருமந்தரம் தான் முழுமையாக அதனை விலக்கி காட்டியது நம்முடைய திருமந்தரம் அதுல படிப்படிப்படியா இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் விலக்கி மேலே சொல்கிற அமைப்பெல்லாம் ஏன்னா அது யோக நூல் அதனால காட்டப்பட்டிருக்கு எனவே இவற்றையெல்லாம் கடந்த நிலையில தாரணையால் தாரணைன்னா அந்த பெருமானை அப்படியே அந்த ஒன்றுபடுத்தி மனசிலேயே நிறுத்துகின்றவர்கள் தான் பெருமானை விரைவில் அடைய முடியும் தனிமன்றுள் ஆரணகாரண கூத்தர் அடித்தொன்னின் வழியடைந்தார் இப்படி எல்லாம் அந்த யோக நிலையில பெரியவர்கள் ஒரு காலத்துல மனத்தை ஒடுக்கி பெருமானி உள்ளிருந்தவாறு மேலே சென்று துவா சாந்த பெருவழியும் கடந்து பெருமா தன்னுடைய பெருமானையை அடைந்தவர்கள் அவர்கள் திருவடிகளை வணங்குகிறேன் என்று சொல்லி முன்னறிவு பண்ணார் அப்புறம் பாருங்க